அவர் பற்றி நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் அவர் அபு இஸ்ராயில் அவர் சூரியனின் வெயிலில் நிற்கவும் உட்காராமல் இருக்கவும் நிழலில் ஒதுங்கிடாமல் இருக்கவும் பேசாமல் இருக்கவும் நோன்பு வைக்கவும் நேர்ச்சை செய்துள்ளார் என்று நபி தோடர்கள் கூறினர் அவர்கள் அவருக்கு கட்டளை இடுங்கள் அவர் பேசட்டும் அவர் நிழலில் ஒதுங்கட்டும் அவர் உட்காரட்டும் தன் நோன்பை நிறைவேற்றட்டும் என்று கூறினார்கள் நான்கு